வணக்கம் நண்பர்களே நற்று நே ஹேரி போற்ற கதை பகுதி இருநூற்றி வாங்குவது சென்னை அரவிந்த் லவ் குட் லூனாவோட அப்பா கீழ அவங்களுக்கு டீ காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கேப்ல ஹேரி மேல் ஃபிளோர்லூனாவோட ரூமுக்கு போய் பாக்குறான் அவர் ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தது ஒரே ஷாக் ரூம் ஒரே ரொம்ப நாளா யார் யூஸ் பண்ண மாதிரி தூசும் துன்புமா இருக்கு பீரோ எல்லாம் கிடக்கிறதுக்குள்ள என்ன ட்ரெஸ் எதுவுமே இல்ல இங்க ரொம்ப நாளா இல்ல அவத நமக்கா மீன் பிடிக்க போயிருக்க அப்படிலாம் சொன்னது போய் ஹரி கீழே இறங்கி படவடப்பட என்ன என்ன என்ன இருக்கு அப்ப லூனாவோட அப்பாவும் ஏறி வராப்பா ஹரி என்னாச்சு ஏன் இப்படி மூஞ்சி பேரு இருக்கு ஹாரி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சுதாரிச்சுட்டு அங்கு எவ்வளவு நாள் அந்த திட்டம் போட்டீங்க என்னப்பா புரியலையே அருமையானி சொன்னேன் வெளியே வருது அந்த பேப்பர்ல எழுதி இருக்கு முதல் குற்றவாளி தலைக்கு பத்தாயிரம் விலை மதிப்புள்ள ஹாரி பாட்டர் பிடிப்பட்டான் வர வேண்டிய செய்தி டைப் ஆயிட்டு இருக்கு கடத்தி வச்சிருக்காங்க என்ன பண்றது தெரியலப்பா உங்களை செய்வேன் பாசமோ அதுக்கு அங்கிள் இதுக்கு வந்தேன் வெளில போய் சரிங்க பாருமே நீ பதட்டத்தோட பாக்கலாம் வெறும் கூட்டம் பறந்து வர மாதிரி இருக்கு உடனே சர்றீஸ் தள்ளி விட்டு வாண்டிலிருந்து அவங்கள நோக்கி ஸ்டன்னிங் மந்திரம் பறந்து வருது அந்த இடத்துல அவங்க இருந்து அந்த மந்திரத்தால் தாக்கப்பட்டு கீழே விழுந்திருப்பாங்க கத தொடரா சொல்ல நம்ப கூடாது நம்ப கூடாது பாரு நம்மளை வர வச்சிட்டு மேல ஏதோ சதி பண்ணிட்டு இருக்கலாம் எங்களை வர வச்சு வீடு மேல இடிச்சு தள்ள பிளான் உங்களே வந்திருக்காங்க தெரியுமா எனக்கு கோவந்தவனுக்கு என்ன நடக்கும் தெரியும்ல என் இப்படி பொய் போய தகவல் சொல்லி வர வச்சிட்டு இருக்க யா இல்லையோ இல்லையோ உண்மையிலேயே என்ன போய் பாருங்க நானே உங்களை தடுக்க மாட்டேன் உங்களை காப்பாத்தவும் விரும்ப மாட்டேன் எல்லாம் தெரியும் மேல உன்னோட கூட்டாளி வச்சிருப்ப நாங்க வந்து கொலை பண்றதுக்காக ஆள் நல்லா மறைச்சு ரெடி பண்ணி வச்சிருப்ப செல்வன் நான் சொல்றேன் நான் எவ்வளவு பயங்கரமான தீய சக்தியின் தலைவனோட அடிமையர் மேல போய் பாட்டர் கூட்டிட்டு வர ஆமா அந்த உடைஞ்சு கிடக்கிறா நீட்டிட்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கிற இல்லன்னா உனக்கு சூப்பர் பரிசு கிடைக்கும் நீ கனவிலும் காணாத சிறந்த பரிசு கிடைக்கும் பொண்ணை புதைக்கிறதுக்கு அவன் உடம்புல இருந்து ஒரு சின்ன பகுதியை உனக்காக அன்வளிப்பா கொடுப்பேன் ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லையோட்டும் சொல்லிட்டு மேல ஏறிகிறாங்க இப்படி பண்றது இந்த வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது என்ன பண்ணலாம் மாயப்பூர்வை எடுத்துட்டு ராண மட்டும் தலைய போத்துறா நீ கிண்ணடி என்ன போத்தாம என்ன மட்டும் நேரம் வெள்ள காட்டுற எல்லா காரணமாதான் அவங்க பிடிக்கிறதுக்கு அப்படி மந்திரக்கோல எடுத்து ஹர்மியா தரைய பார்த்து மந்திர ஓட்ட விழுந்து ஹர்மியானி ஹாரியோட மூஞ்ச கீழ கேட்ட பாக்குறாங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து ஹெர்மியானி ஹாரி ரான் மூணு பேரும் மறந்துட்டாங்க அந்த இடத்துல பெரிய ரனங்களே நடக்குது இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு காட்டுல திரும்ப பாதுகாப்புக்கு எதுவும் ஆகக்கூடாது அவர் பொய் சொல்லிருக்காரு முடிவு பண்ணிட்டாங்க கொண்டு அவளையும் கொண்டுருவாங்க ஆனாலும் அவர் சொன்னது உண்மையானு தெரியுதுக்காதான் என் முகத்தையும் காட்டினேன் அப்ப ராணி கட்டிக்கலாமே என்ன முழங்கிருச்சா நமக்கு யாரும் வேட்டையாடி அதனால ராண பொறுத்தவரை அவங்க அப்பா அம்மா போய் சரிங்களா வீட்டுல உடம்பு சரியாம படுத்திருக்காண்டே அந்த உண்மையே மெயின்டெய்ன் ஆகணும் அப்பதான் உங்க குடும்பம் லூனாவும் தப்பிக்கும் வேலை செய்வா ఛాన్సే இல்ல. இது என்னடா? எனக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு கார்டு மீன் அங்கน தான் தப்பிக்கணும் தோணுன சௌசரத்துல அந்த வீடி இடிஞ்சு போறத பார்த்தல. வந்துட்டோம். อืม. அடுத்து என்னடி பண்றது? அங்கப் போய் ஒரு யூஸ் இல்லன்னு தெரிஞ்சு பாச்சி. காட்ரிசால மாதிரி ஒரு யூஸ்லெஸ் இடம். யார் சொன்னா அரே காட்ரிசால அவ்ளோ யூஸ்ஃபுல்லான இடம்? அந்த க்ரேடேர்ன அப்பறம் என்ன கண்ணு பிடிச்சோம். எதை தேடிப் பாற?あれ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்லையே. இங்க வந்து பாருங்கள் யாராலையும் ஒரு மந்திரக்கோள் இருக்குதா யாருக்கு தெரியும் தெரியல அதெல்லாம் கண்டுக்கவும் தேவையில்லான் நினைக்கிறேன் கண்டுக்க தேவையில் அப்படி ஒரு மந்திரக்கோள் மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சு தலைவனை எதிர்த்து என்ன யாரும் நமக்கு தேவையான தெளிவா சொல்லியிருக்காரு அந்த திந்தாத்மாக்களை தேடி தெரிய அழிக்கிறதா நம்மளோட வேலை இன்னொரு தேவையில்லாத விஷயங்களை தலையை கிடையாது அப்படினா கம்பியூட்டர் சொல்லியிருப்பாங்க அவன் அவன் இதைதான் தேடித்தான் இருந்து வழி வழியா அந்த மந்திரக்குல புரிய திடீர்வால் அந்த படுற இல்ல இல்ல இல்ல இல்ல அந்த மந்திரக்கோள் தீசக்கின் தலைவன் கையில போயக்கூடாது அதுக்கு என்ன செய்யறது தெரியும் தோண மாட்டேங்குது பைத்திய காத்திரமா பேசாதாரி நம்மளோட முதல் தேவை அந்த தேடி அழிக்கிறது தான் சரி இன்னைக்கு ஒன்னோட டைம் நீங்க பாதுகாப்பா உட்காருந்தாங்க தூங்க போறோம் ஹரிமே நான் உள்ள போய் இல்ல எங்க அந்த மந்திரக்கோள் எங்க சக்தி வாய்ந்த மந்திரக்கோள் என் கையில இருக்கிற மந்திர கோளம் உடைஞ்சிச்சு என் பாக்கெட்ல என் கையில இப்ப தோல்ல தோன்ற பையில ஃபுல்லா குப்பையாதான் இருக்கு சீரியஸ் குடிச்ச கொடுத்த அந்த கண்ணாடி உடஞ்சு பை இருக்கு உடஞ்ச லாக்கெட்டு தான் இருக்கு என் மந்திர ரெண்டா உடைஞ்சிருச்சு இவன் மந்திரக்கோள் ஒழுங்கா வேலையும் செய்ய மாட்டேங்குது எனக்கு ஏத்த மாதிரி வேலையும் செய்ய மாட்டேது இதுக்கு என்ன செய்யறது ஏன்ிஸ் வாண்ட்ல இருந்து என்ன ஏன் திருப்பிட்டே இருக்காங்க திசை இருக்காங்க இந்த வாண்டை பத்தி டம்புல்டர் சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு இந்த வாண்ட் எனக்கு வேணும் இந்த வாண்ட் வேணும் இது போயி இதை பத்தி டம்புல்டர் ஏன் கண்டுக்கமா கண்டுக்கவே இல்லை இது முக்கியத்துவம் இல்லைன்னு ஏன் சொல்றாங்க அப்ப எதுக்கு எனக்கு இந்த எனக்கு எதுக்கு இந்த வாழ் வேணும் எழுதிச்சாரு ராண்கு கொடுத்த அந்த டெலிமினேட்டர் வேஸ்ட் இல்ல அல்மேனிக்கு கொடுத்த புக்கு வேஸ்ட் இல்ல அந்த புக்ல இருந்து சொல்லப்பட்ட இந்த மூணு இறப்பின் கொடிய கேடையங்கள் இது மூணும் எதுவும் எனக்குதான் சொல்ல வருது எனக்கு வேணும் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் மறுநாள் சொன்னேன் பார்த்துட்டே இருக்கான் அந்த தேஞ்சி ரெடியா தூக்கி போடுறான் ஏன்னா திரும்ப திரும்ப அதையே நோண்டிட்டு இருக்க இல்லடா என்ன திட்டம் போடுறாங்க அந்த எஃப்எம் நமக்கு சப்போர்ட் பண்ற எஃப்எம் அதெல்லாம் வலிக்கல போடுற நீங்க அதை கண்டுபிடிச்சே படங்களுக்கு நம் நம்பிக்கவும் என்ன அது திரும்பவும் இறஞ்சிச்சு என்ன பாஸ்வேர்ட் அடிச்சேன் திரும்பவும் காணாந்துச்சு எஃப்எம் நீண்ட மன்னிக்கவும் இருக்குட்டிச்சு போட்டிகளுக்கு கமெண்ட்ல இவரே ஆர்ஜி ஆயிட்டாரா வந்துருச்சு வாட்ச் என்னடா தேடி கண்டிச்சிங்களா நீண்ட நாட்களாக எங்கள் பக்கம் திண்ணிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்தது அதனால் ரகசியமாக உங்களுக்கு எங்களின் பண்பலை ஒளிபரப்பை சரியாக கொண்டு வர முடியவில்லை வாருங்கள் வாருங்கள் ஆதரவாளர்களே வாட்டருக்கு ஆதரவா ஒரு எஃப்எம்மா அதுல லீ ஜாடன் இருக்கணும் யார் யார் இந்த எஃப்எம்ல இருக்காங்க அவங்க உலகத்துல அவனுக்கு ஆதரவா என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க தொடரும்